ஆயிஷாஹா அவர்கள் கூறியதாவது நானும் நபி சொல்லல்லாகும் அணைந்து செல்லும் அவர்களும் ஒரே பாத்திரத்திலிருந்து குளிப்போம் அப்போது எங்கள் இருவரின் கைகளும் அந்த பாத்திரத்தில் மாறி மாறி செல்லும்